அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜய் ஆனந்த் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஜப்பானிய நாட்டுப்புற கதையை சொல்லலாம்னு இருக்கேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல தாய்சி அப்படின்னு ஒரு ஏழை கூலி தொழிலாளி இருந்தாரு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு தினந்தோறும் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் பணம் கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பாரு அத வச்சு அவருடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளை கவனிச்சுட்டு வந்தாங்க அவங்க வாழ்க்கை நிம்மதியாக தான் போய்ட்டு இருந்தது இருந்தாலும் டாய்ச்சியோட மனைவிக்கு ஒரு மனக்குறை இருந்தது தன்னுடைய கணவர் சம்பாரிச்சுக்கிட்டு வர்ற பணம் சரியில்லை இது பற்றலை இதை விட அதிகமாக வருமானம் தரக்கூடிய ஏதாவது ஒரு வேலைக்கு அவர் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க அவங்க போகும்போது ஒரு இடத்துல பார்த்தா ஒரு நீச்சல் குளம் இருந்தது அந்த நீச்சல் குளத்துக்கு யாரோ ஒரு முக்கியமான நபர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப போட்டு ரொம்ப கெடுபிடி பண்ணியிருந்தாங்க இதை பார்த்ததும் டாய்ச்சியோட மனைவி யார் தான் வராங்க அப்படின்னு ஓரமானின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தா அந்த நகரத்திலே மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு ஜோதிடரோட மனைவி அந்த நீச்சல் குளத்துக்கு குளிக்க வந்திருந்தாங்க அதனால தான் அந்த மாதிரி பாதுகாப்பு போட்டிருந்தாங்க இதை பார்த்ததும் டாய்ச்சியோட மனைவிக்கு ஒரு யோசனை தோணுச்சு நம்மளுடைய கணவரும் ஒரு ஜோதிடராக மாறுனா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்க ஜப்பான் நாட்டில் அந்த காலத்தில் ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு நிறைய மதிப்பு இருந்தது அவங்களுக்கு நிறைய வருமானமும் இருந்தது அவங்களுக்கு அந்த நாட்டில் ரொம்ப செல்வாக்கும் இருந்தது அதனால் டாய்ச்சியோட மனைவி என்ன நினச்சாங்க அப்படின்னா தன்னுடைய கணவரும் ஜோதிடராக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போனவங்க தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க நீங்கள் பார்க்குற வேலையை விட்டுருங்க இனிமேல் நீங்கள் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிங்க ஜோதிடர்களுக்கு தான் இந்த ஊரில் நிறைய செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் இருக்குது அது அவங்களுக்கு நிறைய பணமும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லவும் தாய்ச்சி தன்னோட மனைவியோட வார்த்தையை தட்ட முடியாமல் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார் சரின்னு சொல்லிவிட்டு அவர் போனாலும் அவரால் வந்து அதுக்கான ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியலை தனக்கு ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாது எப்படி ஜோதிடர் ஆகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட ஒரு பூங்காவில் உட்காந்துக்கிட்டு இருந்தார் அப்போ அவருடைய நண்பர் அங்கே வந்தார் ஏன் இவ்வளோ கவலையோடு இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும் தாய்ச்சி தன்னுடைய மனைவி தன்னை ஜோதிடர் வேலை பார்க்க சொல்கிறதையும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உட்கார்ந்துருக்கிறதையும் சொன்னார் இதை கேட்டு அந்த நண்பர் சொன்னார் சரி விடு போனா போகுது நான் உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நீச்சல் குளத்துக்கே போனார் அந்த நீச்சல் குளத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி அந்த நண்பருக்கு ரொம்ப பழக்கம் அவர் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட ஏதோ பேசினார் அதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க வந்துட்டு டய்ச்சிக்கிட்ட சொன்னாங்க நாளைக்கு நீங்கள் வந்து ஜோதிடர் மாதிரி ஒரு பூத கண்ணாடி எடுத்துகிட்டு வந்துருங்க பூத கண்ணாடினால் தெரியும் இல்லையா லென்ஸ் அந்த ஜோதிடர்கள்லாம் லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு லென்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க அது போக சில தாள்கள் தால்னா பேப்பர் தால் எழுதுகோள் எழுதுகோள்னா பேனா இது மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க வந்துட்டு நீங்க ஒரு ஜோதிடர் மாதிரி இந்த இடத்துல உட்காந்துக்கோங்க மத்ததை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுநாள் அந்த நீச்சல் குளத்துக்கு அந்த ஊரில் பெரும் பணக்காரரான ஒருத்தருடைய மனைவி வந்தாங்க அவங்க வந்து தங்களுடைய ஆடை ஆபரணங்களை எல்லாம் கலட்டி அந்த பெண் அதிகாரிகிட்ட கொடுத்துட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பெண் அதிகாரி அவங்களுக்கு தெரியாமல் ஒரு விலை உயர்ந்த முத்து மாலையை எடுத்து சாக்கடையில் போட்டுட்டாங்க போட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி அந்த பணக்காரருடைய மனைவி நீச்சல் குளத்தில் குளிச்சுட்டு மறுபடியும் வந்து தன்னுடைய ஆடை ஆபரணங்களை எடுத்து அணிஞ்சிக்கும் போது தன்னுடைய முத்து காணமே அப்படின்னு பெண் அதிகாரிகிட்ட கேட்டாங்க அப்போ பெண் அதிகாரி சொன்னாங்க எல்லாம் இங்கே இருந்தது எங்கேயாவது இங்கே இருக்கும் அப்படின்னு தேடுற மாதிரி நடிச்சாங்க அப்போது அந்த முத்து மாலையை பறிகொடுத்த அந்த பணக்கார பெண் என்ன சொன்னாங்கன்னா அந்த முத்து எனக்கு ரொம்ப நெருக்கமானது என்னுடைய கணவர் எனக்கு பரிசா கொடுத்தது அது இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் எனக்கு அது கண்டிப்பாக வேணும் அதை உடனே கண்டுபிடிச்சாகணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது ஜோதிடர் பக்கத்தில் இருந்தால் கூட்டிட்டு வாங்க சொல்லவும் இந்த பெண் அதிகாரி என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டு வச்சிருந்தபடி தாய்ச்சியோட நண்பர்கிட்ட சொன்னாங்க நீங்கள் போய் ஒரு நல்ல ஜோதிடராக கூட்டிகிட்டு வாங்க சொல்லவும் தாய்ச்சியோட நண்பர் வந்து தாய்ச்சியை கூட்டிகிட்டு போய் இவர் ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்லவும் தாய்ச்சி வந்து என்ன விஷயம் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்டார் இவங்களோட முத்து மாலை காணாமல் போயிடுச்சு இங்கே தான் வச்சுட்டு போனாங்க அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் தாய்ச்சி என்ன பண்ணார்னா எழுதுகோளையும் தாள்களையும் எடுத்து ஏதோ கணக்கு போடுற மாதிரி அப்படி இப்படி கிருக்கினார் கிருக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த பூத கண்ணாடி எடுத்து அதை இப்படி இப்படி ஊத்து ஊற்று பார்த்துட்டு சொன்னார் இந்த முத்து மாலை வேறு எங்கேயும் போகலை பக்கத்தில் தான் இருக்குது என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால் இந்த சாக்கடைக்குள்ளே தேடி பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் உடனே ஒரு கூலி தொழிலாளியை கூட்டிகிட்டு வந்து அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கி தேட சொன்னாங்க தேடினா அந்த முத்து மாலை அங்கே தான் இருந்தது ஏன்னா அந்த பெண் அதிகாரி எடுத்து அங்கே தானே போட்டிருந்தாங்க அது இருந்தது அதை எடுத்து கொடுத்த உடனே அந்த பணக்கார பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு என்னுடைய மனதுக்கு நெருக்கமான இந்த முத்து மாலையை கண்டுபிடிச்சி கொடுத்தவங்களுக்கு நான் என்ன பரிசு கொடுத்தாலும் தகும் அப்படின்னு சொல்லி தாய்ச்சிக்கு நிறைய பணம் கொடுத்ததோடு இல்லாமல் தாய்ச்சிக்கு நிறைய பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு போனாங்க இந்த முத்துமாலை காணாமல் போனதுலேருந்து அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட கூட்டம் சேர்ந்துருச்சு அந்த கூட்டத்திலருந்து அவங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு இருந்துருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் சேர்ந்து டாய்ச்சியை ரொம்ப பாராட்டி இவ்வளவு துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடரை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க அதுக்குள்ளே இந்த செய்தி நகரம் பரவி டாய்ச்சி ரொம்பவே புகழடைஞ்சிட்டாரு தாய்சியோட பேரு எல்லா பக்கமும் பரவிடுச்சு மறுநாள்ல இருந்து தாய்ச்சியோட வீட்டுக்கு மக்கள் படைப்படையா கிளம்பி வர ஆரம்பிச்சாங்க அவங்களும் ஜோதிடம் பார்க்கறதுக்கு தாய்ச்சியும் குருட்டாம்போக்குல ஏதோ ஒன்ன சொல்லி விட்டாரு அதுவும் உண்மையாவே பழிச்சது இது மாதிரி டாய்ச்சியோட புகழ் பரவிக்கிட்டே இருந்தது ஒரு நாள் அந்த நாட்டினுடைய ராஜாவோட மோதிரமே காணாம போயிடுச்சு ராஜா வந்து டாய்ச்சியை வரவழைச்சார் வரவழைச்சி சொன்னார் இந்த மோதிரம் வந்து என்னுடைய மனைவி எனக்கு கொடுத்தது என்னுடைய மனைவி இப்போது உயிரோடு இல்லை அவளுடைய ஞாபகமாக இந்த மோதிரத்தை நான் பாதுகாத்து வந்தேன் ஆனால் அந்த மோதிரம் திடீர்னு இப்போ காணாமல் போச்சு எனக்கு ரொம்ப முக்கியமான அந்த மோதிரத்தை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும் நீங்கள் கண்டுபிடிச்சி தந்தால் உங்களுக்கு நான் என்ன பரிசு வேணுனாலும் தர தயாராக இருக்கேன் அதே நேரம் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா உங்களை நான் வந்து என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படினு ராஜா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு தாய்ச்சியை வந்து அரண்மனையிலே தங்க வச்சுருந்தாங்க தாய்ச்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை நாம் போலி ஜோதிடராக வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துனது இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு மோசமான பின்விளைவை கொண்டு வந்துருச்சு நாளைக்கு நம்ம உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லி தாய்ச்சி பயந்துக்கிட்டு ஒரு மூளையில் உட்கார்ந்துருந்தார் இதுக்கிடையில் என்ன நடந்ததுன்னா அந்த மோதிரத்தை திருடினது அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் அந்த வேலைக்காரனுக்கு தூக்கமே போயிடுச்சு டாய்ச்சி சொன்னால் அது கண்டிப்பாக பழிக்கும் அவர் வந்து எப்படியும் தன்னை கண்டுபிடிச்சிருவார் அரசர் தன்னை தூக்கில் போட போகிறாரு இன்னைக்கு ராத்திரியே போய் டாய்ச்சியை சந்திச்சு உண்மையை நம்ம ஒத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்காத நேரத்தில் தனியாக டாய்ச்சியை வந்து சந்திச்சு ஐயா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி இந்த மோதிரத்தை திருடினது நான் தான் இதை ராஜா கிட்டே சொன்னீங்க அப்படின்னா என்னோடய உயிரே போயிடும் அதனால் என்ன பண்ணணும் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்கவும் தாய்ச்சி சொன்னார் ஆ பாடா நம்ம பொழைச்சோண்டா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தாய்ச்சி என்ன சொன்னார்னா நீ ஒன்றும் இந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போய் இந்த அரண்மனை தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆழமரத்து மேலே நிறைய காக்கா கூடு இருக்கு இல்லையா அதில் ஒரு காக்கா கூட்டில் இந்த மோதிரத்தை வச்சுட்டு நானும் நாளைக்கு காலையில் மற்றதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த வேலையால் ரொம்ப நன்றிங்க ஐயா உங்கள் நன்றியை நான் என்றைக்கு மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டான் போனது மட்டும் இல்லாமல் அவன் தான் திருடின மோதிரத்தை கொண்டு போய் தாய்ச்சி சொன்ன மாதிரியே அந்த அரண்மனை தோட்டத்தில் இருந்த ஒரு பெரிய ஆழமரத்து உச்சியில் ஏறி அதில் இருந்த பல காக்கை கூடுகளில் ஒரு கூட்டில் அந்த மோதிரத்தை வச்சுட்டு யாரும் பார்க்காம இறங்கி வந்துட்டான் மறுநாள் காலையில் டாய்ச்சியை கூப்பிட்ட அரசன் என்னுடைய மோதிரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கவும் டாய்ச்சி கம்பீரமாக சொன்னார் அது இங்கே தான் அரண்மனை தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆழமரத்து உச்சியில் ஒரு காக்கை கூட்டில் அது இருக்குது காக்கா தான் தூக்கிட்டு போய் அங்கே வச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அரசனும் அப்படியா அப்படின்னு வியந்து போய் தன்னுடைய படை சொல்லி அந்த ஆழமரத்து மேலே ஏறி காக்கை கூடுகளை எல்லாம் தேடி பார்க்க சொன்னார் பார்த்தா ஒரு காக்கை கூட்டில் அந்த மோதரம் இருந்தது அரசன் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சு தாய்ச்சியை ரொம்ப பாராட்டி அவருக்கு பல பரிசுகளை கொடுத்து இந்த நாட்டில் சிறந்த ஜோதிடர் நீங்கள் தான் சொல்லி அவருக்கு பட்டமும் கொடுத்து வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சார் வீட்டுக்கு வந்த தாய்ச்சி மனைவி கிட்ட சொன்னார் நாம் பொய் சொல்லி ஒரு தொழில ஆரம்பித்தோம் பாத்தியா நேற்று கொஞ்சம் அசந்திருந்தால் என்னோடய உயிரையே அது எடுத்திருக்கும் பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு நாம் பொய் சொல்ல ஆரம்பித்து இன்றைக்கி வாழ்க்கையவே தொலைச்சிட்ற நிலைமைக்கு வந்துவிட்டோம் இது நமக்கு தேவையா அப்படின்னு சொன்னார் அப்போ அவங்க மனைவி சொன்னாங்க உண்மைதான் நீங்கள் சொல்கிறது பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு நான் தான் உங்களை இந்த மாதிரி தவறாக வழி இனிமேல் நமக்கு இந்த பொழப்பு வேணாம் வாங்க நாம் இதுவரைக்கும் சம்பாதிச்சதே போதும் நாம் எங்கேயாவது போய் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாட்டில் போய் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்து நிம்மதியாக வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தாங்க இந்த ஜப்பானிய நாட்டுப்புற கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் ஒரு பொய்ய சொல்ல ஆரம்பிச்சா அந்த பொய்யை காப்பாத்துறதுக்குனே மேலும் மேலும் பல பொய்களை சொல்லி தங்களுடைய வாழ்க்கையே வீணாக்கிக்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க ஒரு நாளைக்கு அவங்க கட்டி காப்பாத்தின பேர் புகழ் பணம் அத்தனையும் இழந்து ஏன் உயிரை கூட விட வேண்டிய நிலைமை கூட வரலாம் அதனால எப்பயுமே நம்ம உண்மையா இருந்துடுறது ரொம்ப நல்லது சரி நேயர்களே